என்ற இரண்டு சொற்களை கற்றுத்திருமிதி மூன்று நான்கு எட்டு மூன்று இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவா நேர் வழியை என் உள்ளத்தில் ஒதிக்கச் செய்வாயாக என் ஆன்மாவின் தீங்கை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக